जननी ம் காந்தோ மா ஜமனோ வந்தே குஞ்சபுர்கை வசத்து ஜிஹ்வாபிரமூரீஸ்ீதா மூஷிக்கேந்திரம் சூத்திரம் ஷீஷங்கம் மேஷி கி வியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அமத் குத்தனே மாதே மேவச்ச சாா டமேவிரவிணம் மேவே சுவம் மமதேவ நமோ விதையத்திருஷிபோ மஹோ நமோ குருப்பலவரோவ மீஸ்வரம் வரலோகா காரணம் தம் நமியம் அறுபத்தியேழாவது मृतिका भाति टे यहाँ ब्रह्मातिसुर सदैवात्मा विशुद्धस््यशुद्ध भाति वै सदा ஜு ஆதிசங்கரர் மோட்சத்துக்கு சாதனமான அத்வைத ஜானத்தை உபதேசம் பண்ணுகிறார் முதல்ல मिथ्यात्व அத்வைக்கித்யாத்வய அப்புறம் அத்வைத சத்யத்வ நிச்சய பிறகு அத்வைத்தம் மட்டும்தான் முதல்ல துவைத்தம் அத்வைத்தம் விவேகம் பண்ணப்படுகிறது நான் மாற்றி சொல்கிறேன் ஆத்மான ஆத்ம விவேகத்தையே வேறு விதமாக சொல்கிறேன் அத்வைத துவைத்த விவேகா ஆத்மான ஆத்ம விவேகான்னு சொன்னதை மாற்றி சொல்கிறேன் அத்வைத்த அப்புறம் துவைத்தம் மித்யா துவைத மித்யாத்வ நிச்சயா துவைத்தம் உண்மையல்ல ஒரு மாயத் தோற்றம் என்பது நிச்சயிக்கப்படுகிறது இருப்பற்றது என்று உறுதி செய்யப்படுகிறது அத்வைத்தம் ஒன்றே இருப்புடையது என்றும் உறுதி செய்யப்படுகிறது அத்வைத சத்தியத்துவ நிச்சயா துவைத அத்வைத சத்யத்துவ நிச்சய அப்புறம் அத்வைத தர்சனம் அத்வைத தரிசனம் இப்படியும் சொல்லலாம் பிரம்ம ஜெகத் விவேக ஜகத் மித்யாத்வ நிச்சய பிரம்ம சத்யத்துவ நிச்சய பிரம்ம தர்சனம் அப்படின் போடலாம் ஆத்மாநாத்ம விவேக அநாத்மன ஆத்மசயத்தயனம் சத்தியமிவேக மிவேக்கி மி சொல்லக்கூடாது மிஷய மி வந்து அவ்யயம் மி வந்து ஆகாந்தஸ்ரீலிங்கம் மிதியா மி மி சொல்லக்கூடாது அஹ மித்யாத்வ நிச்சய சத்திய தரிசனம் இப்போ நம்ம பார்த்துட்டு என்ன தரிசனம் ஆத்ம தரிசனம் அல்லது அத்வைத தரிசனம் அல்லது பிரம்ம தரிசனம் தரிசனம்னா என்ன அர்த்தம் அதை மாத்திரமே கவனிக்கிறது இன்னொரு பாஷையில் சொன்னோம்னா அதே தான் திரும்ப திரும்ப சொல்ல போகிறேன் द्वैत விவேக அனுபவேத அத்வைத அனுபவ நிரூபணம் அத்வைதனுபவத்தை நிரூபணம் சொல்கிறது போதில் அத்வைத அனுபவ தரிசனம் ஐயத்த அனுபவ நிஷேத ஆஹா நமக்கு ரெண்டு அனுபவம் சமகாலத்தில் இருக்குது அத்வைத்தையும் துவைத்தையும் ஒரே நேரத்தில் தான் நம்ம பார்க்குறோம் நம்ம கவனம் துவைத்தத்தில் இருக்கிறதுனால நமக்கு மனசில் சஞ்சலம் ஜாஸ்தியாக இருக்குது அத்வைதத்தில் கவனம் போச்சுன்னு சொன்னால் சஞ்சலத்துக்கு அவகாசம் குறைவு அது மாத்திரமில்லை சஞ்சலத்தையே மதிக்காத புத்தி சஞ்சலம் துவைதமாக துவைதமாக துவைத்தம் ஆகையினால மனசையே மதிக்காத புத்தி ஏன் வேதாந்தம் படிக்கிறதுனால கிடைக்கிறது இது விறத்தி ஞானந்தான் இந்த விறத்தி ஞானத்துக்கு விஷயம் என்னது நம்ம மனசில் இருக்கிற எல்லா அறிவுமே எண்ண வடிவமானது தான் விற்த்தி ஜானந்தான் ஆனால் இந்த விறத்தி ஞானத்துக்கு விஷயம் என்னது விறத்திஞானத்துக்கு விஷயம் பேதம் இதை கூட பொல்லாம் போல் இருக்கு பேத அபேத விவேகா பேதமித்யாத்வ நிச்சய அபேத சத்தியத்துவ நிச்சய அபேத தரிசனம் அடிஷா என்ன சொன்ன இடையில் இதை சொல்ல முன் விறத்தி ஜானத்துக்கு விஷயம் நம்ம விறத்தி ஞானத்துக்கு விஷயம் துவைத்தமாக இருந்தால் அந்த கரணத்தில் சஞ்சலம் அதிகமாகும் அதிகமாகும் விறத்தி ஜானத்துக்கு விஷயம் அத்வைத்தமாக இருந்தால் சஞ்சலங்கள் நிறைய குறைஞ்சு போயிடும் ஏன்னா ஒரே விஷயத்தை நினைக்கிற மனசு ஒரே மாதிரியாக இருக்கிறது பெரும்பாலும் இருக்கும் மனசோட தர்மம் சஞ்சலப்படுறதுங்கிறது வாஸ்தவமாக இருந்தாலும் சத்வப்பிரதானமாகிடும் சத்வப்பிரதானமாக தான் வேதாந்தமே படிக்க முடியும் சத்வத்தில் சத்துவமாக இருந்தால் தான் நிஷ்ட பௌர்ணமாக இருக்கும் அதெல்லாம் தேவைதான் வாஸ்தவம் தான் நம்மளை சத்வத்தில் சத்வமாக இருக்கும்படி பண்ணும் எது வேதாந்த சாஸ்திர விசாரம் நம்ம வந்து தீவிரமாக பண்ணினால் ஆசையோடு பண்ணினா இது உண்மையிலேயே நமக்கு வேணுங்கிற எண்ணத்தோடு பண்ணினால் நிச்சயமாக பிரயோஜனத்தை கொடுத்தே தீரும் அதை தான் இப்போ படிச்சுட்டே இருக்கும் திரும்ப திரும்ப எல்லா ஸ்லோகத்துலேயும் என்ன பண்ணுறோம் இதே தான் வேலை இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறதுலாம் என்ன அத்வைத்த தரிசனம் அத்வைத்த அனுபவ தர்சனம் சரி கடைசியாக பார்த்த ஸ்லோகம் பாருங்கள் அந்த அறுபத்தெட்டாம் ஸ்லோகம் இருக்கிறது ஒரே வஸ்து தான் ஞானிக்கு அத்வைத்தமாக தெரிகிறது அஜானிக்கு துவைத்தமாக தெரிகிறது ஒரே கயிறு எப்படி ஒருத்தனுக்கு பாம்பாகவும் ஒருத்தனுக்கு கயிறாகவும் தெரிகிறதோ அறிவாளிக்கு கயிறாகவும் கயிறை அறிந்தவனுக்கு கயிறாக தெரிகிறது கயிறை அறியாதவனுக்கு கயிறு பாம்பாகத் தெரிகிறது இருக்கிறது எத்தனை வஸ்து ஒரே இது உதாரணத்துக்காக சொல்லப்பட்டுரு இது மாதிரி பிரபஞ்சம் முழுவதும் பிரபஞ்சம் எல்லாம் எதுவாக இருக்குதுன்னா துவைத்தம் முழுவதும் அத்வைத்தமே வியாபிச்சிருக்கு ஆக நீ துவைதமித்யாத்வத்தை புரிந்து கொண்டு அத்வைதத்தை தரிசனம் பண்ணு அத்வைத தரிசனம் அபேத தரிசனம் சத்திய தரிசனம் பிரம்ம தரிசனம் ஆத்ம தரிசனம் போட்டுகிட்டே போகலாம் என்ன போடலாம் இந்த மாதிரி வேதாந்தத்துக்குள்ள பதங்கள்லாம் கரெக்டாக தெரிஞ்சதுன்னா அதையே நம்ம போட்டுட்டே போகலாம் நிர்குண சகுண விவேகா சகுணமித்யாத்வ நிச்சயா நிர்குண சத்தியத்துவ நிச்சயா நிர்குண தரிசனம் அப்படி சொல்லிகிட்டே இருக்க ஆனால் முக்கியமாக இங்கே பார்க்க வேண்டியது அத்வைதம் அபேதம் அத்வைதம் அபேதம் கடைசியாக அதை பார்த்து முடிச்சுட்டோம் நாம அறுபத்தெட்டாவது ஸ்லோகத்தை எப்படி அது ஆத்மா எப்பவும் சுத்தமாகவே தான் இருக்கிறது ஞானிக்கு ஆத்மா சுத்தம் என்று ஆத்மாவை உணர்கிறான் அக்ஞானி ஆத்மாவை அசுத்தம் என்று நினைக்கிறான் எப்படி கயிறை கயிறை தெரிந்தவன் கயிறை கயிறாகவும் கயிறை அறியாதவன் கயிறை பாம்பாகவும் கருதுவது போல உதாரணம் சொல்லியிருக்க எல்லாம் இதே மாதிரி தான் வரப்போகுது நிறைய ஸ்லோகங்கள் இப்படிதான் இருக்கப்போகுது எசைவ மிருண்மய்கும்பத் தேகோபி சின்மய बुधैहि यथैव बुधैहि பதினேழாவது ஸ்லோகத்திலேருந்து நாம் ஆத்மானாத்ம விவேகம் எல்லாம் பார்த்துருக்கோம் நிறைய ஸ்லோகங்கள் நம்ம பார்த்துருக்கோம் நாற்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் ஏவம் தேகத்வயாது அந்நியா ஆத்மா புருஷஈஸ்வரா சர்வாத்மா அப்படி சொல்லி பதினேழாவது ஸ்லோகத்திலேருந்து நாற்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் பண்ணியிருக்கோம் அது வந்து ஆரம்ப பாடம்ங்கிறார் இப்போ இங்கே அது அப்போ சொன்னோம் அதெல்லாம் உனக்கு வந்து பக்குவம் இல்லாததுனால அப்படி பிரித்து பேசினோம் இப்போ பிரித்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை பிரித்து பேசினது பாடம் தொடங்கிறதுக்காக பாடத்தை நடத்துகிறதுக்காக சொன்னோம் இப்போ எல்லாமே பிரிக்க முடியாததை தான் பார்க்கணும் பிரிக்கிறத தேவையில்லை பிரிக்க முடியாதுதான் என்ன அர்த்தம் அத்வைத்தத்தை தான் நீ தரிசனம் பண்ணணும் துவைத்தம்னு ஒன்று கிடையவே கிடையாது அத்வைத்தம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக இங்கே ஒரு வித இது பண்ணுறார் எப்படி குடமானது மண்மயமோ யதா கும்பகா மிருண்மயா ஏவ எப்படி கும்பம் கும்பம்னா என்ன குடம் மிருண்மயா ஏவ மண்மயமாகத்தான் இருக்கிறது எளிய வாழ்க்கை அதனால மண் சட்டி தான் ஜாஸ்தி அவங்க பேசியிருக்காங்க அப்புறம் எங்கேயாவது ஒன்று ரெண்டு சுவர்ணம் சொல்லுவாங்க எடுத்து பார்த்தா இந்த பிருகதாரண்யத்தில் ரெண்டாவது மந்திரம் மூணாவது மந்திரத்துக்குலாம் வியாக்கியானம் பார்த்தா ஒரே கடம் ஹடம் மிருத்து ஹடம் மிருத்து ஹடம் மிருத்து அது பேரே வச்சுட்டாங்க ஹட பேர் வச்சுட்டாங்க இந்த பாஷ்யத்துக்கு பேரே கட பாஷ்யம் இந்த இதெல்லாம் ரொம்ப விசாரம் பண்ணுறது ஹடபாஷ்யம்னு சொல்கிறது சன்னியாசி பாஷ்யம்னு ஒன்று இருக்குது சன்னியாசத்தை பற்றி மாத்திரம் விஸ்தாரமாக பேசிகிட்டு இருக்கும் ஒரு விசாரம் அது சன்னியாசி பாஷ்யம்னா அந்த சன்னியாசி விசாரம் அது கடபாஷ்யம்னா கொடத்தை விசாரம் பண்ணி அது மூலம் ஜகத் சத்திய காரணத்தை சித்தாந்தம் பண்ணுறது ரொம்ப விஸ்தாரமாக போகும் அப்போ இங்கே எதுக்கு இதை சொல்கிறோம்னா கும்பகா மிருண்மயா ஏவ குடம் மண்மயமானதுதான் குடம் முழுவதும் இருப்பது மண்ணே ஆகும் அது மாதிரி சொல்கிறார் தத்வத்து யதா போட்டதுனால தத்வது ததா தத்வத்து தேகோபி சின்மயா தேகமும் சின்மயமே ஆகும் ஆக உடலும் சின்மயமே ஆகும் சின்மயத்துக்கு வேறாக உடம்பு இல்லைன்னு அர்த்தம் சின்மயத்துக்கு வேறாக உடம்பு இல்லை போக போக நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப இந்த மனசில் பதியும் ஏன் உடம்பு மாத்திரமா சின்மயம் சர்வம் எல்லா சரீரமும் நாய் சரீரம் பன்றி சரீரம் கழுத சரீரம் எல்லா சரீரமும் சின்மயந்தான் சின்மயம் எத்தனை இருக்குது சின்மயம்னா மயம்னா விகாரம்னு அர்த்தம்னு ஒன்று இருக்குது ஆனால் இந்த இடத்துல சின்மயம்னு சொன்னால் சிஸ்வரூபம்னு அர்த்தம் சின்மயம் முழுக்க அதுதான் இருக்குங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் குடம் எப்படி மண்மயமாக இருக்கிறதோ அப்படி தேகம் சின்மயமாகவே இருக்கிறது உடம்பும் சின்மயம்தான்ங்கிறார் உடம்பும் சின்மயம்தான் பணமும் சின்மயம்தான் அதனால் எல்லாம் சர்வம் என்னமயம் பிரம்மமயம் சர்வம் சின்மயங்கிறது போதில் சர்வம் சர்வம் ஞானமயம் சர்வம் பிரம்மமயம் ஆஹா தத்வத்து தேகோப்பி சின்மயா அப்படியே தேகமும் சின்மயமாகும் இங்கே ரெண்டாவது வரி தான் முக்கியம் முக்கியம்னா என்ன இத்தனை நேரம் சொன்னதுக்கு நேர் மாறாக அயம் ஆத்மாநாத்ம விபாக இந்த ஆத்ம அநாத்ம விபாகம் ஆத்மா வேறு அநாத்மா வேறுங்கிற பகுத்தறிதுங்கிறது அபுதைஹி முதாஏவ கிரியே அபுதைஹின்னா அஜானிகளால் படிக்கிறபோது கிரியத்தே புதைஹி கிரியத்தே மூச்சு விட்டு புதைஹின்னு சொன்னால் வேற பிரியத்தையே புதைஹி அந்த ஏலே ஆ ஒழிஞ்சுன்னு இருக்கு ஆகவே அபுதைஹி அக்ஞா புதன்னா என்ன அர்த்தம் அறிவாளி அபுதஹன்னா என்ன அர்த்தம் அஜ்ஞானி அஜ்ஞானிகளால் இந்த ஆத்மானாத்ம விவேகம் வீணாக செய்யப்படுகிறது அதாவது அக்ஞானியினுடைய திருஷ்டியில் தான் ஆத்மானாத்ம விவேகத்தை ஆரம்பிக்கிறோம் அப்புறம் அந்த ஆத்மான் ஆத்மா விவேகத்தையே பேசிகிட்டு இருக்கக்கூடாது ஒன்றை வந்து அதை உனக்கு மதிப்பு தராமல் போகணும் முதல்ல ஆத்மா அனாத்மாவுக்கு மதிப்பு கொடுத்து பேசுகிறோம் இப்போ அனாத்மாவுக்கு மதிப்பு கொடுக்காமல் பேசுகிறோம் ஆத்மா ஒன்று தான் இருக்குது அனாத்மானு ஒன்றுமே இல்லை அனாத்மா முழுக்க வியாபிச்சிருக்கிறது எது ஆத்மாதான் வியாப்பிய வியாபகத்தா மித்யான்னு படித்தோம் வியாப்பிய வியாபகத்தா வியாபியமாவது வியாபகமாகவுதுன்னு படித்தோம் அதெல்லாம் பாடத்துக்காக சொல்கிறோம் ஆக முதா முதான்னா வீண் அர்த்தம் வேஸ்ட்டுன்னு அர்த்தம் ஆரம்பத்தில் அது சொல்கிறோம் அதையே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாதுங்கிறார் பாடத்தை தொடங்குற போது அப்படி சொல்லுவோமே தவிர அதையே டீச் பண்ணிட்டுருக்கக்கூடாது அப்படின்னா இங்கே ஸ்டக்காகிடுவோம் ஸ்டாக்னட்னு சொல்கிறோமே அது மாதிரி அங்கேயே உட்காந்துருவோம் அது முடிஞ்ச பாடம் இல்லை அது ஆரம்ப பாடம் அஜானிகளுக்காக தொடங்கப்படுகிறது இருக்கிறது என்னதுன்னா அந்த ஆத்மா ஒன்றே இருக்கிறது அதுதான் திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன் அனாத்ம வித்யாத்வ நிச்சயா ஆத்ம சத்தியத்துவ நிச்சயா ஆத்ம தர்சனம் இந்த இதை போட்டுவிட வேண்டிதான் தமிழில் சொல்லலன்னு நினைக்கிறேன் அதை சொல்லிவிடுறேன் ஆத்மா வேறு அனாத்மா வேறு என்று பகுத்தறிவது அனாத்மாவை பொய்யென்று தெரி தெளிவாக தெரிந்து கொள்வது ஆத்மாவை மெய்யென்று தெளிவாக தெரிந்து கொள்வது மெய்யான ஆத்மாவையே காணப்பழகுவது அதற்கே முக்கியத்துவம் கொடுத்து காணப்பழகுவது சரி அபுதைஹி முதா ஏவக் கிரியது ஒருத்தரை பார்க்குற போது அவங்களுடைய வடிவம் நமக்கு முக்கியமில்லை அவங்களுடைய உணர்ச்சிகள் நமக்கு முக்கியம் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கோங்க விவகாரத்தில் தேவைப்படுமா இருக்கும் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் இல்லை அவங்க பேச்சுக்கும் முக்கியத்துவம் இல்லை சைத்தன்யத்துக்கு தான் முக்கியத்துவம் ஆனால் விவகாரத்தில் இங்கிதமாக தர்மமாக நடக்கணும் ஆனாலும் ஞாபகம் வச்சுக்கணும் நமக்கு வந்து அதெல்லாம் நமக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடாது பிறருடைய விவகாரங்கள் நம்ம பாதிக்கக்கூடாது நம்முடைய விவகாரங்களும் நம்மளை பாதிக்கக்கூடாது ஆக யாருடைய விவகாரமும் நம்ம மனசை பாதிக்க ஒரு ஞானியாக நிஷ்டனாக இருக்கணும்னு சொன்னால் முக்தனாக இருக்கணும் ஜீவன் முக்தனாக இருக்கணும்னு சொன்னால் யாருடைய விவகாரத்தையும் ஓவராக மதிக்கக்கூடாது ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் என்ன இருந்தாலும் அவங்க இப்படி சொல்லிருக்கூடாது சொல்லிருக்கூடாதுன்னு புலம்பூடாது சொல்லிவிட்டாங்க நீ இப்போ என்ன இறைஸாக பண்ண முடியும் இல்லை இல்லை நான் சொன்னேன் இல்லையா தீ நாள் சுட்டப்படணு உடனே திருக்குறளை கோட் பண்ணுறது அதை கோட் பண்ணுறது நம்ம அதை பற்றி இக்னோர் பண்றது இக்னோர் பண்ணுறதுன்னா அதை பொருட்படுத்துறதே கிடையாதுன்னு ஆத்மானாத்ம விபாகோயம் அபுதைகி முதாயேவக் கிரியத்தே வீணா பண்ணுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் முதாயேவக் அடுத்த ஸ்லோகம் இப்போ இது தேவையில்லைங்கிறது இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது தத்துவம் புரிஞ்ச பிறகு இந்த விவேக்கம் தேவையில்லை கேவல ஞானபூர்வக தரிசனம் போரும் பாடம் சொல்லித்தரணும்னா நமக்கும் தேவைப்படும் ஆனால் நமக்கு பர்சனலாக தரிசனம் ஒரே தரிசனம் தான் இப்போ பார்த்தாலும் ரெண்டு இருக்குது ரெண்டு இருக்குது ரெண்டு இருக்குது ஒன்று பொய் ஒன்று உண்மை இப்படியே சொல்லிகிட்டே இருக்கக்கூடாதுங்கிறார் பாடத்துக்காக சொன்னதோடு சரி அப்புறம் எதை நீ பிடிச்சிக்கணும் உண்மையை மாத்திரம்தான் நீ பிடிச்சுக்கணும் அது பொய்யும் பொய்யும் இருக்கு இல்லையே பொய்யின்னு ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடாது பொய்யின்னு ஒன்று இருக்கு பொய்யின்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் பொய் இருக்கிற பொய்யாகாதப்பா அது மெய்யாயிடும் பொய்யின்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னாலே அந்த இருப்பு வந்துடும் அதுக்கு இருப்பு வந்துடுதுன்னா அது வந்து மெய்யாயிடும் ஆக பொய்ங்கிறது இல்லைங்கிறது தானே பொய்ன்னு சொல்கிறோம் அறிவுக்கு பொய் விவகாரத்துக்கு சத்தியம் அறிவுக்கு போய் விவகாரத்துக்கு சத்தியம் நீங்கள் விவகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறீங்களா அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறீங்களான்னு கேள்வி ரெண்டும் பண்ணுவோம்னா அப்போ ரெண்டும் உண்டு உங்களுக்கு என்ன உண்டுன்னா வேதாந்தம் புரிஞ்சிருக்குங்கிற ஒரு பக்கம் தானே அது வந்து என்னென்னா எனது சர்க்கரையை காஃபியில் போட்டு கலக்காத காஃபி அதுக்கு சர்க்கரை எதுக்கு போடுவானே வெறுமனையாக சாப்பிட்லான் சர்க்கரையை போட்டாச்சுன்னா அந்த சர்க்கரை கல காஃபி முழுக்க கலந்தால் தானே டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி வேதாந்தம் படிச்சுட்டோம் ஆனால் அது உள்ளே அப்படியே சர்க்கரைக்குள்ளே போட்ட காஃபிக்குள்ளே போட்ட சர்க்கரை மாதிரி உட்காந்துருக்கு கலக்கலை கலக்க காஃபியில் கலக்காத சர்க்கரை போல அப்படி சொல்லணும் காஃபியில் கலக்காத சர்க்கரை இப்போ நாங்கள் காஃபிலாம் குடிக்கிறது இல்லைன்னா பாலில் இல்லாட்டி நாங்கள் அதுவும் குடிக்கிறது இல்லைன்னா மோரில் உப்பு ஏதோ ஒன்றும் சொல்லணும் அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அந்த ஞானத்துக்கு தான் பிராதானியம் கொடுக்கணும் அஜ்யான விவகாரத்துக்கு ரொம்ப பிராதானியம் கொடுக்கக்கூடாது முதல்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம் வேதாந்தம் படிக்க வர்றதுக்கு முன்னாடி ஹண்ட்ரட் பர்சன்ட் விவகாரத்துக்கு தான் சத்தியத்துவம் வேதாந்தம் படிக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகணும் இது இது அது விவகாரத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் குறைஞ்சி சத்தியத்துவம் கொடுக்கறது பர்சன்ட்டை வச்சுக்கங்களேன் ஒரு பத்து शुक्तिका दे शुक्तिका देहत्वेन तथात्मता दे दे सर्पत्वेन विमूढेन தேகத்வே ததாத்மதா எல்லாம் இதே மாதிரி ஸ்லோகம் தான் வரப்போகிறது நிறைய எழுபத்தி நாலு வரைக்கும் இப்படி தான் வரப்போகிறது ரெண்டாவது லைன் ஒன்றே தான் கயிறு எப்படி பாம்பாக அக்ஞானியால் கருதப்படுகிறதோ சிப்பியானது எப்படி வெள்ளியாக அஜ்ஞானியால் கருதப்படுகிறதோ அப்படி ஆத்மாவை தேகமாக அஜானி கருதுகிறான் அப்படிதான் விஷயம் அவ்வளோதான் எதா ரஜ்ஜு சர்பத்வேன கிரகியத்தை சர்பத்வேன வினிர்ணீதா விமூடன எதா ரஜ்ஜு சர்பத்வேன வினிர்ணீதா எதா சுக்திகா ரஜதத்துவேன விநிர்ணீதா ததா விமூடேன ஆத்மதா தேகத்வேன வினிர்ணீதா சிம்பிள் கயிறை எப்படி பாம்பாக அஜானி பார்க்கிறானோ சிப்பியை எப்படி வெள்ளியாக பார்க்கிறானோ அப்படியே ஆத்மாவை தேகமாக பார்க்கிறான் இதிலிருந்து என்ன தெரிகிறது பாம்பு இல்லை முக்கியங்க பாம்பு இல்லை அதே மாதிரி சிப்பி வெள்ளி இல்லை அதே மாதிரி தேகம் இல்லை அதாவது தன்னை தேகமாக பார்க்கிறான் போடணும் ஆத்மதார் தன்னை தேகமாக பார்க்கிறான் தான் அல்லாத தேகத்தை தானாக கருதுகிறான் தான் அல்லாத உடலை தானாக கருதுகிறான் அவ்ோோ பட்ட விணீத்த விமூனே படத்தின விநிர்ணிதாவிமூடேன தேகத்வேன தத்மதா இதேதான் எப்படி மண்ணை குடமாக பார்க்கிறார்களோ எப்படி நூலை ஆடையாக பார்க்கிறார்களோ அப்படியே ஆத்மாவை தேகமாக பார்க்கிறான் ஆத்மான ஞாபகணும் தன்னை ஆத்மாவை தேகமாக பார்க்கிறான் நீங்கள் எல்லாம் ஈஸியாக போட்டுக்கணும் நீங்கள் அண்மையம் சுலபம் ஒன்றும் கஷ்டமே கிடையாது யதா பிருத்வி கடத்வேன விநிர்ணீதா யதா தந்தவகா படத்வேனை படத்வே அந்த ரொம்ப பெரிய முக்கியம் இல்லை படத்துவேனைவ விநிர்ணீதா ஏவம் ததா விமூடேன ஆத்மதா தேகத்வே விநிர்ணிதா அந்த செகண்ட் லைனுக்கு ஒரே மீனிங் தான் எப்பவுமே அடுத்தது கனக்கம் குண்டலத்து தேகத்வேன தா கனக்கம் குண்டலத்வேன தரங்கேனம் விநீதாவி மூடேன தேகத்வேன தமதா அதேதான் சுலபமாக புரிஞ்சுடுமே கனக்கம் குண்டலத்வேன தங்கத்தை குண்டலமாக கிரகிக்கிறான் ஜலம் தரங்கத்துவேன ஜலத்தை அலையாக கருதுகிறான் எப்படி தங்கத்தை குண்டலமாக ஒருவன் கருதுகிறானோ விவரம் இல்லாதவன் அர்த்தம் பகுத்தறியாதவன் விவரம் அறிவற்றவன் அறிவாளியில் அறிவற்றவன் சிந்திக்காதவன் தங்கத்தை குண்டலமாக கருதுகிறானோ தண்ணீரை அலைகளாகக் கருதுகிறானோ அப்படியே தன்னையும் உடலாகக் கருதுகிறான் இந்த விமூடேன விநிர்ணீத்தா விசேஷன நிர்ணயித்தா ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் நான் வேறே நீ வேறு தான் நான் உடம்பு தான் எனக்கு பசித்தா நான் தான் சாப்பிட முடியும் நீயாக சாப்பிட முடியும் உனக்கு பசித்தா நான் அந்த தத்துவம் எல்லாம் பேசக்கூடாதுங்க ஆகையினால வந்து நீ வேறு நான் வேறுங்கிறது வியாபாரிகம் பாரமார்த்திகத்தை பற்றி பேசுகிறோம் எது முழு உண்மை இது தோற்ற உண்மை எது முழு உண்மையோ அதை பற்றி பேச உண்மையான உண்மைன்னு சொல்ல வேண்டியிருக்கு அடுத்த ஸ்லோகம் புருஷத்து ஜலத்வேன மரீச்சிக்கா விநிர்ணிதாவிமூடேன தேகத்வேன ததாத்மதா पुरुषत्वेन, पुरुषत्वेन जलत्वेन मरीचिका ஜலீச்சேன்தாணு கட்டை மனிதனாகக் கருதப்படுகிறது மரீச்சிக்கா ஜலத்வேன எல்லாத்தையும் எதா போட்டுக்கணும் எதா ததா போட்டுக்க வேண்டிதான் மரீச்சிக்கான்னு சொன்னால் காணல் காணலானது ஜலமாக கருதப்படுகிறதோ அப்படியே ஆத்மாவையும் தேகமாக மூடன் கருதுகிறான் அடுத்து கிருஹத்வேனைவ காஷ்டானி खड्गत्वेनैव लोहता विनिर्णीता विमूढेन देहत्वेन तथात्मता गृहत्वेनैव काष्टानि खड्गत्वेनैव लोहता विनिर्णीता विमूढेन தேகத்வே ததாத்மதா அந்த காலத்தில் வீடெல்லாம் கட்டுறதெல்லாம் மரக்கட்டையை வச்சு கட்டுவாங்க அதனால் சொல்கிறார் காஷ்டானி கிரகத்துவேன ஏவ கிரஹியத்தை இது என்னதுன்னு கேட்டால் இது வீடுங்கிறான் வீடுங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன இருக்குது எல்லாம் ஒரே மரக்கட்டையாக இருக்கேன்னா வெளிநாட்டிலலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஊரில் தான் இப்படி செங்கல்லு காங்க்ரீட்லாம் பெருசாக போடுறோம் எதுலேருந்து ஆஸ்திரேலியா அங்கெல்லாம் வந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் வீடே மாற்றிடுவோம் அதனால் அங்கெல்லாம் வந்து முதல்ல எல்லாம் இது பண்ணி க கீழே வந்து அஸ்திவாரம் நல்லா ஸ்ட்ராங்காக போடுவாங்க அதுக்கப்புறம் எல்லாம் மரக்கட்டை தான் கட்டையை வச்சால் எல்லாம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எல்லாம் நடந்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் திரும்ப தும்முன்னு சத்தம் வரும் மாடியிலலாம் நடந்தீங்கன்னு சொன்னால் அந்த மரக்கட்டையில் ம நடந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரிலாம் இருக்கும் சிங்கப்பூர்ல இல்லைப்பா மெல்பர்ன் இங்கே அதெல்லாம் பார்த்தா அந்த ஊர்லாம் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும் எதுக்கு நமக்கு அதில் தாத்பரியம் இல்லை காஷ்டானி கிரகத்வேன மரக்கட்டைகளே வீடாக கருதப்படுகிற வீடுங்கிற சொல்லுக்கு பொருளே இல்லை பொருளற்ற சொல் இருப்பற்ற சொல் அந்த வீடு என்பது நீங்கள் இதை வேணால் போட்டு பாருங்கள் செங்கல் சிமெண்ட்டை தவிர வேறு ஒன்றும் கிடையாது இப்போ வீடுங்கிறையே இது என்னது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது இது வீடு இது வந்து பங்களா இது வந்து என்னெல்லாமோ பேர் வச்சு அதெல்லாம் ஒன்று ஒன்று இது ஹாலுங்கிறோம் ஹால்னால் என்ன இருக்குது மேலே கூரை இருக்குது சைடில் எல்லாம் செவ் இருக்குது எதை நீங்கள் ஹாலுங்கிறீங்க இங்கே அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது இது ஹால்னு சொல்கிறீங்களே ஹாலுங்கிறது இங்கே எங்கே ஹாலுங்கிறதுக்கு எங்கே பொருள் இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது மேலே இருக்கிற கூரை இந்த பக்கத்து செவரு இந்த பக்கத்து செவரு கீழே தரை இதெல்லாம் சேர்த்து தான் இதுக்கு பேர் ஹாலுன்னு பேர் இப்போ ஹால்ன்னு ஒன்று இல்லையே அப்படின்னு கேட்டால் ஆமாம் இல்லை அப்போ அந்த அந்த சொல்லுக்கு பொருள் அப்படியே நம்ம கொண்டு கொண்டு போயிட்டே இருந்தோமா நான் போய் சேரும் அனோரணியான் மகத்தோ மஹியான் தத்துவத்தில் போய் சேரும் ஆக பிரம்மனுக்கு வேறாக ஒன்றும் இருக்காது அதை தான் இங்கே சொல்வது கிரக காஷ்டானி யதா காஷ்டானி கிரகத்வேனைவ கிரகத்வேன விநிர்ணிதா லோகத்தா கட்கத்வேனைவ இந்த ஏவெல்லாம் நீங்கள் ததா யதான்னு போட்டுக்க வேண்டியதான் யதா போட்டுக்கிறது தான் நல்லது லோகத்தான்னா என் அர்த்தம் உலோகம் உலோகம் தமிழில் சொல்கிறோம் லோகத்தா கட்கஹா கட்கஹானா கத்தி கட்கத்வேனு இது கத்தியாக இரும்பா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது கத்தியாக இரும்பா அப்படின்னா இரும்பில் பண்ணினா கத்தின்னு கத்திங்கிறதுக்கு அங்கே என்ன இரும்புன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன்ப்பா ஏன்னா வந்து நிறைய விவகாரம் பண்ண வேண்டியிருக்கு அதுக்காக பேர் வைக்க வேண்டியிருக்கு எல்லாமே இரும்பு வந்து வீட்டில் எல்லாம் ஒரே சில்வர் பாத் எவர் சில்வர் பாத்திரமா இருக்குது எவர் சில்வரா அது எவர் சில்வரா நெவர் சில்வர் அது அதனால் அது இன்னும் சில்வருங்கிறாங்க எவர் சில்வராக அப்போ சில்வரோட கதி என்னாச்சு சில்வர்னால் என்னது வெள்ளி எவர் சில்வர்னால் என்னோம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறது கரெக்டாக எவர் சில்வர்ங்கிறது கரெக்டாக ஆனால் இப்போ எப்படி தரணும் எல்லாம் எஸ்எஸ்ங்கிறாங்க ஊருக்கு எல்லாம் அதுக்கு பேர் எஸ்எஸ்னால் எனக்கு தெரியுமோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நீங்கள் கோயிலில் போட்டிருக்கு இல்லையா அந்த எல்லோரும் க்யூ போகிறதுக்காக வேண்டி நம்ம போட்டிருக்கோமே அது பேரி பேரிகேட் அது வந்து அதுக்கு பேர் என்னென்னா அது எதில் பண்ணியிருக்குண்ணா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எஸ்எஸ்ன்னு விடுது எல்லாத்தையும் சுருக்கிட வேண்டியது திணை நீதா லோகத்தா கட்க தேனைவா அது மாதிரி ப்ர ப்ரப் இதுக்காக சொல்கிறோமே பாத்திரம் நிறைய வச்சுருக்கோன்னு வச்சுங்களேன் அதில் வந்து ஒன்று குண்டாக இருக்கும் ஒன்று டம்ளராக இருக்கும் ஒன்று தட்டாக இருக்கும் ஆனால் அது தட்டுன்னு சொல்லுவோமே தவிர ஆனால் எல்லாமே என்னது வெள்ளிங்கிறத தவிர வெள்ளியோ அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ பித்தளையோ தாமிரமோ எதோ இருந்துட்டு போட்டோம் ஆனால் நம்ம கூப்பிடுறது தான் இந்த அண்டா குண்டான்லாம் சொல்கிறதெல்லாம் பேருக்குத்தானே தவிர அண்டாங்கிறது எங்கே இருக்குது இது என்ன தாமரமாக இதுவா தாமிர பாத்திரமாக தாமிரமாக இது அண்டாவான்னு கேட்டால் தாமரத்தில் பண்ணினா அண்டான்னு அண்டா அண்டாங்கிற சொல்லுக்கு பொருள் பொருளற்ற சொல்ல அதுக்காக நீங்கள் வந்து வீட்டில் எதுவுமே அந்த இப்படி இருக்குமே அதை கொண்டா இப்படி ஒன்று இருக்குமே அதை கொண்டாடலாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கங்க ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் இருந்த புத்தியும் சுவாமியோட க்ளாஸுக்கு போய் போச்சுப்பா அப்படின்னு சொல்லிவிட போகிறாங்க அதனால் நீங்கள் வழக்கமாக மாதிரியே பேசுறீங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரியே இருங்கோ ஆனால் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க விநிர்ணிதா விமூடேன தேகத்வேன ததாத்மதா எப்படி உலோகமானது கத்தியாக அறியப்படுகிறதோ அப்படியே தானும் உடலாக அறியப்படுகிறான் அடுத்த ஸ்லோகம் देहत्वं தமனி தேனயோக யாகிருஷ்ணவிசலா கசித் தே இது ஒரு உதாரணம் ஒருத்தம் வந்து தண்ணி தெளிவாக இருக்கு ஒரு லேக்ல மரம் நிற்கிறது பெருசாக மரம் நிற்கிறதுக்கு மர இலக்கில் ஓரத்தில் மரம் இருக்குது ஏதோ குடிக்கவோ எதுக்கோ தண்ணி இப்படி போய் பார்த்தா மரம் தலகுழாக நிற்கிறது நிழல் தலகிழா மரம் தலகுழாக இருக்குது பாரு இப்படிங்கிறான் அதோடய ஃபோட்டோலாம் எடுத்து நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய அதை பார்த்தா அங்கே பார்த்தா என்னது மரம் தலகுழாக இருக்குது அப்படின்னா மரம் நேராக தான் இருக்குது இங்கேருந்து இப்படி தான் இருக்குது ஆனால் அதை தலகிழாக பார்க்குறான் அது மாதிரி சொல்கிறார் எச் கசித்து எதா கசித்து புருஷஸ் ஒரு ஒருவனத்துக்கு என்ன சொல்கிறான் குழந்தையோ யாரோ வச்சுங்கடே கசித்து ஜலாத்து விர்சவிபர்சா பதி ஜலத்தினால தண்ணீர்னால விபர்யாசனா தலைகிழாக மாறாகனு அர்த்தம் மாறாக தெரிகிறதோ ஜலாத் விர்சாக விபர்யாசி ஒருவனுக்கு எப்படி தண்ணீரினால் மரமானது தலைகீழாக தெரிகிறதோ தண்ணீரினால் நம்ம நினைக்கல மரம் தலைகீழாக இருக்க மாதிரி இப்போது அவர் தண்ணிக்குள்ள தலைகீழாக ஒரு மரம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் அங்கே மரமே எங்கே கிடையாது இருக்கிறதாக ஒரு தோற்றம் அது மாதிரி சொல்கிறார் அது எப்படி ஒரு தோற்றமோ தண்ணீரில் ஒரு மரம் தலைகீழாக மரம் இருக்குங்கிறான் தண்ணிக்குள்ளே மரம் இருக்கும் அது தலைகீழாகவே இருக்கான் அப்போ என்ன அர்த்தம்னு சொல்லுவோம் அவரை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும் தண்ணிக்குள்ள மரம் இருக்குது அந்த மரம் தலைகீழாக வேற இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது சில ஜோக்கெல்லாம் மறந்து போச்சு இல்லாட்டி சொல்லிடலாம் ஒரு பையன்ட்ட ஒரு வாத்தியார் கேட்டாராம் எனக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம் பையன் ஞாபகப்ப ஒரு மாதிரி ஞாபகப்படுத்தி சொல்கிறேன் பையன் சொன்னால் உங்களுக்கு வயசு ஐம்பது இருக்கும் அப்படின்னு எப்படி சொல்கிற அப்படின்னு எங்கள் வீட்டில் ஒரு லூஸ் இருக்கு அது அரை லூஸு அதுக்கு இருபத்தஞ்சி வயசு ஆறுது அதனால உங்களுக்கு ஐம்பது இருக்கும்னு தொலைச்சு தண்ணிக்குள்ளே மரம் இருக்குது மரம் வேறு தலைகீழாக இருக்குன்னா அது மாதிரி நான் இருக்கேன் எனக்கு ஒரு உடம்பு நான் வந்து எனக்கு ஒரு உடம்பு இருக்கு நான் உடம்பாக இருக்கேன் அப்படின்னேன் அப்புறம் உடம்பாக இருக்கேன்னு சொல்லிட்டா போகிறமா எனக்கு இந்த உடம்பு பிடிக்கல ஏன் இந்த உடம்பு கிடைச்சதோ என்ன இந்த உடம்பை குறித்து வேற துக்கப்படுறான் உடம்பு வேற பிடிக்கல எனக்கு அதுவும் வயசாக ரொம்ப பிடிக்கலை முன்னாடியாக கொஞ்சம் பிடிச்சிருந்தது நாளாக நாளாக கஷ்டமாக இருக்கு அப்படின்னா நீ உடம்பு அல்ல அது இருக்கிற எந்த குணதோஷங்களும் ஒன்றா சேர்ந்ததும் கிடையாது மரத்து தண்ணிக்குள்ளே மரமும் இல்லை மரம் தலகுகளாகவும் இல்லைங்கிற மாதிரி நீ உடம்பும் இல்லை அந்த உடம்போட குறையும் ஒன்னோடது இல்லை அது உன்னுடைய கற்பனை இதுக்கு மேலே அடிக்க முடியுமா செம்மட்டி அடி அடிக்கிறார் நம்மளானா அப்படியே கல்லு மாதிரி கல் அடி வாங்கினா தாங்க காங்க்ரீட்டு உடையாமல் அப்படியே இருப்போம் எதா விரக்ஷ விபர்யாசா ஜலாத் பவத்து கஷ்டித் தத்வது ஆத்ம சொல்லணுமே தத்வத் அப்படி ஆத்மனி தேகத்வம் அஜான யோகத்த பசியி அங்கே மரத்தையும் மரத்தினுடைய தலைகிழாக இருக்கும் தன்மையும் பார்க்கிறான் இங்கு அறியாமையினால் ஆத்மாவில் தேகத்தையும் தேகத்தினுடைய தர்மங்களை தன்னிடத்திலும் பார்க்கிறான் தன்னிடத்தில் உடலையும் உடலின் தன்மையையும் பார்க்கிறான் உடலும் அல்ல உடலின் தன்மையும் அல்ல அறியப்படும் பொருளின் தன்மைகள் அறியப்படும் பொருளை சார்ந்தவை இங்கே அறியப்படுறதே சொல்லல அவர் அரிபவன் வேறு அறியப்படுவது வேறு அப்படின்னு பகுத்தறிகிறோம் பாருங்க அறியப்படுவது உண்மை அல்ல மித்யா அரிபவனே உண்மை அப்போ என்னது அரிபவனே தரிசனம் பண்ணும் சொல்லக்கூடாது அறிவையே தரிசனம் பண்ணும் ஞான தரிசனம் அதனால ஞானம் ஞேயம் இது நம்ம இப்படியே பண்ணிகிட்டே இருக்க வேண்டிதான் வேலை ஞானம் ஞேயம் ஞான ஞேய ேயயமித்யாத்வ நிச்சயா ஞான சத்திய நிச்சய ஞான தரிசனம் ஞானதர்சனம் அறிவையும் அறியப்படு பொருளையும் பகுத்தறிந்து அறியப்படு பொருள் உண்மையல்ல என்பதை உணர்ந்து அறிவே உண்மை என்பதை உணர்ந்து அறிவையே காண்பது ஞானம் அறிவையே காண்பது அறிவையே காண வேண்டும் அறிவையே கண்டால் முக்தி அரியப்படு பொருளை உண்மை என்று கருதினால் பந்தம் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் தத்வாதி தேகத்வம் सर्वं போதே ப்வளம் தவதாத்மே இது ஒரு உதாரணம் நம்ம எல்லாேருக்கும் அனுபவத்தில் இருக்கிறதான் இந்த ட்ரெயினில் சொன்னோம் இல்லையா ஒரு ட்ரெயினில் உட்காந்துருப்போம் இன்னொரு ட்ரெயின் பக்கத்தில் மூவானால் நம்ம ட்ரெயின் மூவாகுற மாதிரி தெரியலாம் சில சமயம் நம்ம ட்ரெயின் மூவ் ஆனாலும் இருக்கிற ட்ரெயின் நிற்கிறத பார்த்தா நம்ம ட்ரெயின் நிற்கிறதோன்னு சந்தேகமும் வரலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் பஸ்ஸில் போனாலும் சரி இந்த நீங்கள் கம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் லைன் கம்பி இந்த இது ஒயர்லாம் பார்த்தா இதை நம்ம அது வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியும் அந்த மாதிரி உதாரணம் சொல்கிறார் அந்த காலத்து உதாரணம் இதெல்லாம் பரிசல் போத்தேன போத்தம்னு சொன்னால் தெப்பம்னு அர்த்தம் போத்தேன ப்ளவகா ப்ளோத் போத்தஹா எல்லாம் அர்த்தம்தான் போத்தேன போத்தேனு சொன்னால் தெப்பத்தினால் பரிசல்னு போட்டுங்க அது அது கருவியாக இருக்கிறதுனால போத்தேன கச்சதா பும்சகா அதன் மூ அதனால் பரிசலால் ஒருத்தம் போகிறான் ட்ராவல் பண்ணுறான் இதில் தண்ணீரில் தண்ணீரில் போத்தம் போகிறது போகிறபோது பக்கத்தில் இருக்கிற மரங்கள்னால் நகர்ற மாதிரி தெரிகிறது பும்சகா வெச்சதாக பும்சகன்னா வெச்சதாக புருஷஸ்ட்ருக்கிற மனிதனுக்கு சர்வம் சஞ்சலம் சஞ்சலம் இவ பாதி எல்லாம் அசைகிற மாதிரி தெரிகிறது அனைத்தும் அசைகின்றது போல தெரிகின்றன தத்வது அதைப்போல அக்ஞான யோகத்த ஆத்மனி தேகத்துவம் பஷ்யி அந்த மரத்தோட சஞ்சலத்தை எல்லாம் உண்மைன்னு நினைக்கிறான் அது சஞ்சலம் இல்லாததை சஞ்சலம்னு நினைக்கிறான் அதே மாதிரி சஞ்சலமற்ற தன்னை சஞ்சலமாக இருப்பதாக அஜானத்தினால் நினைக்கிறான் நீ நிச்சலம் உனக்கு சஞ்சலமே கிடையாது சஞ்சலமற்ற தன்னை சஞ்சலமான மனசோடு சேர்த்து கொள்வதால் சஞ்சலமாக இருப்பதாக நினைக்கிறான் அவ்வளவுதான் அடுத்த ஸ்லோகம் பீ தவம் சுப்ரே தோஷாத் பவதி கசித் பீத்தம் தோஷா கசித் தவனே பசியான சில சமயம் கண்ணில் ஏதாவது என்ன மஞ்சக்காமால் வந்தவனுக்கு எல்லாம் பார்க்குறதுக்கு மஞ்சளாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி வியாதி இருக்கிறவனுக்கு தான் இந்த அக்ஞான இருக்கிறவனுக்கு தான் இந்த துவைதமெல்லாம் விவகாரமெல்லாம் உண்மை வாழ்க்கையெல்லாம் உண்மை நடக்கிற இன்பமும் உண்மை துன்பமும் உண்மைன்னு தோன்றும் அப்படின்னு சொல்கிறார் யசா கஷ்டித்து எப்படி எப் எப்படி ஒருவனுக்கு தோஷாத்து சுப்ரே சுப்ரே தோஷாத்து பீத்தத்துவம் பவதி சுப்ரேனா என்ன அர்த்தம் தூய்மையான இடத்துல வெண்மையில் அர்த்தம் வெண்மையில் வெள்ளக்கலரை என்னவா பார்க்குறான்னா பீத்தத்வம் பீத்தத்துவம்னா மஞ்சள்னு அர்த்தம் பீதாம்பரம் அப்படின்னா மஞ்சள் அர்த்தம் அஹ பீதத்துவம் பவதி ஆக வெண்மையில் மஞ்சள் தன்மையை ஒருவன் குறை குறைபாட்டினால் காண்பதைப்போல தத்வது அப்படி ஆத்மாவில் அறியாமையினால் தன்னிடத்தில் அறியாமையினால் தேகத்துவம் பசியி ஆக வெண்மையில் மஞ்சளை பார்ப்பது போல அப்படிதான் உதாரணம் வெண்மையில் மஞ்சளை பார்ப்பது போல அங்கே வெண்மைதான் இருக்கு மஞ்சள் கற்பனையாக பார்க்குறான் அது மாதிரி தன்னை தேகமாக பார்க்குறான் தன்னை ஒரு இண்டிவிஜுவலாக பார்க்கறதுங்கிறது அப்படி இருக்கு அப்படின்னு அர்த்தம் சக்ஷர்பியாம் பிரமசீலாபியாம் சர்வம் பாதி பிரமாத்மகம் தவனே புர்மீம்மாத்ம்தமனே ப நிறைய திருஷ்டாந்தம் திருஷ்டாந்த குசலோ பக்தா அப்படின்னு ஒரு நியாயம் நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறவன் நல்ல பேச்சாளின்னு அர்த்தம் சில சமயம் இப்போ நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறது போர் அடிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நிறைய உதாரணங்களை சொல்லி உண்மையே புரிய வைக்கணும் சொல்கிற உதாரணங்களெல்லாம் கவனித்து பார்த்தா தெரியும் எவ்வளோ தூரம் வாழ்க்கையில் இத்தனை உதாரணம் சொல்லும்படியாக நம்ம வாழ்க்கை இருக்கேன் அதுலேருந்தே புரிஞ்சுக்கணும் நம்ம எவ்வளவு வந்து தப்பாக நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம் என்ன சொல்கிறார் சும்மா ஒரு குழந்தையே எதா இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இப்படி இப்படி கண்ணை உருட்டுறது அதுதான் உதாரணம் இங்கே கண்ணை நான் உருட்டுனா உலகமே சுற்றுகிற மாதிரி எனக்கு தெரியுது நான் தான் கண்ணை உருட்டிருக்கேன் கண்ணை உருட்டுறவனுக்கு எல்லாமே சுற்றுற மாதிரி எழுதும் சுத்தலை ஆனால் நான் கண்ணை உருட்டுறதுனால தான் எல்லாம் சுற்றுறது அது மாதிரி அறியாமையினால்தான் தன்னை சரீரமாக நினைக்கிறான் அதே தான் அந்த விஷயம் அந்த அர்த்தத்தில் சொல்கிற சக்ஷுர்பியாம் பிரமசீலாபியாம் சில பேருக்கு கண்ணை எப்போ பார்த்தாலும் சுத்துகிற மாதிரி இருக்கலாம் சொல்கிறாங்க இல்லையா எனக்கு உலகமே சுற்றுறது அப்படின்னு உலகம் சுற்றுல உன் தலை உன்னுடைய கண்ணு சுற்றுறது அதனால் உலகமே இரண்டு வர மாதிரி இருக்குது சுற்றுற சர் சர்வம் ப்ரமாத்மகம் பாதி ப்ரமசீலாபம் சுர்பாம் சுற்றுகிற தன்மையுடைய கண்களால் அனைத்தும் சுழல்வதாகவே தோன்றுகிறது அனைத்தும் சுழல்வதாகவே தோன்றுகிறது சர்வம் ப்ரமாத்மகம் பாதி தைப்போல அஜானயோகத்தேகத்தும் பசிய நீங்கள் எல்லாம் போ போட்டுக்கணும் உடம்போட தன்மையெல்லாம் திரும்ப திரும்ப அதை சொல்கிறது அதாவது ஒன்று தேகம் நான் அல்ல தேகத்தோட தன்மையும் நான் அல்ல தேகம்னா ரெண்டு தேகம் போட்டுக்கோ ஸ்தூல தேகம் சூக்ம தேகம் காரண தேகத்தையும் சொல்லணும் காரண தேகம் ஒரே ஒரு அம்சந்தான் அது என்னது அக்ஞானம் தான் அதனால் அதுவும் நான் இல்லைன்னு சொல்லிட போகிறோம் அதில் வந்து சஞ்சலம் அந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் கிடையாது காஞ்சி சஞ்சலத்துக்கு காரணமே சஞ்சலத்துக்கு காரணத்தில் சஞ்சலம் இல்லை சஞ்சலத்துக்கு காரணம் என்ன அக்ஞானம் அக்ஞானம் வந்து சஞ்சலமாக இருக்கா எனக்கு அக்ஞானமும் ஞானமும் மாறி மாறி வருது அப்படின்னு சொன்னால் என்ன ஏதோ ஒன்று தான்ப்பா இருக்க முடியும் ஆக அக்ஞானத்தினால சஞ்சலம் ஆக நீங்கள் எல்லாம் எதுக்கு புரிஞ்சுக்கணும் எதுக்குன்னா ஸ்தூல சரீரத்தினுடைய தர்மங்கள் சூக்ஷ்ம சரீரத்தினுடைய தர்மங்கள் அது ஆத்ம தர்மம் அல்ல அதோட தர்மத்தை நாம ஏத்திக்க கூடாது அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்தது அலாத்தம் வர்த்தளம் பாதிசூரியவத் தாத்மே பசத்தியானோக அலாத்தம் ப்ரமணுவ வர்த்தலம் பாதி சூரியவத் தத்வதாத்மனி தேகத்வம் பசத்தியானோகதோகம் படிக்கிற நேரத்தை விட ஸ்லோகார்த்தம் சொல்கிற நேரம் குறைஞ்சுன்னு வருது ஏன்னா திருஷ்டாந்தம் தான் இருக்கிறதுனால அப்படி சொல்ல வேண்டியிருக்கு என்ன சொல்கிற இன்னொரு உதாரணம் அதாவது தீவட்டியை சுத்துறது தீவட்டியை சுத்தினால் சுத்த சுத்த சுத்த அது என்னமோ வட்டமாக இருக்கிற மாதிரியும் அது சூரியன் மாதிரியும் தெரியுமா அப்படி சொல்கிறார் அவர் அலாத்தம்னா தீவட்டி இதை வச்சே ஒரு பிரகரணமே எழுதியிருக்கார் கவுடபாதர் அலாத்த சாந்தி பிரகரணம் அதில் அந்த உதாரணம் வந்திருக்கு ஆனால் அந்த இதை தீவட்டி எப்படியே நிறுத்திட்டா என்னாகும் வட்டம் இருக்கிறது தீவட்டி ஒன்று தான் ஆனால் அது ஏதோ வட்டமாக இருக்கிற மாதிரியும் சூரியனை மாதிரியும் காட்சி கொடுக்கறது உண்மையல்லு வச்சேன் அலாத்தம் அலாத்தம்னா தீவட்டி பிரமணே நைவ வர்த்தலம் சுற்றுவதால் அது வட்டமாகத் தோன்றுகிறது சூரியவத்து சூரியனை போல வட்டமாகத் தோன்றுகிறது அப்படி அறியாமையினால் தன்னிட தான் உடலாக இருப்பதாக நினைக்கிறான் ஆத்மாவில் உடலை பார்க்கிறான் தன்னில் உடலை பார்க்கிறான் அறியாமையின் காரணத்தால் தன்னில் உடலை பார்க்கிறான் உடலாகவே தன்னை பார்க்கிறான் அப்படி அர்த்தம் உடலாகவும் உள்ளமாகவுமே தன்னை பார்க்கிறான் உடல் உள்ளம் இவைகளுக்கு வேறானவன் என்று தன்னை ஒருவன் உணர்வதில்லை அறியாமையினால் அடுத்த ஸ்லோக் மகத் அணுதாத்மனி पश्यत्यज्ञानयोगतः महत्वे சர்வஸ்தூனாம் அணுத்வம் எக்ஸாம்பிளை நான் ரொம்ப விஸ்தாரமாக விளக்கலை ஆனால் எவ்வளவு வேணாலும் நீட்டி ஒரு ஒரு உதாரணத்தை மாத்திரம் வச்சுட்டு நிறைய சிந்திக்க முடியும் சர்வ வஸ்தூனாம் என்ன சொல்கிறார் எல்லா பொருளுக்கும் பெரிய பொருளாக இருக்கிறத அது ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குறதுனால சின்னதாக தெரிகிறது சூரியன் வந்து எவ்வளோ பெருசாக தெரியுது நமக்கு ஏதோ ஒரு இடத்துல சும்மா வச்சிருக்கிற ஒரு டிஸ்கு மாதிரி தெரியுது பார்க்குறது நட்சத்திரத்தை சூரியனை காட்டிலும் பெரிய பெரிய நட்சத்திரங்கள்லாம் இருக்குது நமக்கு இங்கேருந்து அந்த நட்சத்திரத்தோடய வெளிச்சம் பூமி எட்டுறதுக்குள்ளே நம்ம பிறந்து அப்படிலாம் நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திரத்தில் இருக்கிற ஒளி பூமியை வந்து எட்டுறதுக்குள்ளே ஒருத்தர் பிறந்து செத்துருவாங்க நூறு வருஷம் கூட ஆகலாம் அந்த ஒளியோட ஸ்பீடு வேறு ஜாஸ்தி ஒளியோட வேகம் வேறு இது இருக்குது அப்போனா கற்பனை நம்ம வாழ்க்கையெல்லாம் எவ்வளவு பரம சத்தியம் நினச்சுங்க குச்சனூருக்கும் போயிட்டு சுவாமிஜியும் பார்த்துட்டு போகிறோங்கிறாங்க நாளைக்கு சனிக்கிழமை நாங்கள் வந்து குச்சனூருக்கு போய்ட்டு நேர தட்சிணாமூர்த்தியும் வந்து பார்த்துட்டு இங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் ஊருக்கு போகிறோம் தீர்காயுஷ்மான் என்ன பண்ணுறது அதுக்குள்ளே நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் யோசிக்கணும் பாருங்க வந்து என் தம்பி அண்ணன் தம்பி சண்டை இவன் சொத்த அவன் எடுத்துனுவிட்டான் இவன் எடுத்துனுவிட்டான் போயிட்டான் என்ன இல்லாமல் பிரச்சனைகள் பார்த்தா ஒரு நட்சத்திரத்தோட ஒளி பூமிக்கு வரத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போய்டுறதுன்னா இது என்ன வாழ்க்கை இது பெரிய அதிசயமான அதான் அப்படி சிந்திச்சு பார்த்தா தான் தெரியும் இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப அல்பம் நிலையற்றது இதுக்கு அதுக்கு மாத்திரம் இல்லை இதுக்குள்ளே எவ்வளவு நிலையற்றது இளமை ஏன் சுவாமி ஞாபகப்படுத்துறீங்க இளமை அப்புறம் வந்து செல்வம் உறவு அப்பா அம்மாவ்ட்ட உறவு இருந்தது சொந்தக்காரங்கள்ட்ட இருந்துது கல்யாணம் ஆனோன்னு நம்ம குடும்பம் தனியாக ஆயிடுது தனியாக உறவுகள்லாம் பெருசாக போயின் எல்லாம் உறவு நிலையாமை செல்வம் இது இது புரிஞ்சுக்கணும் எதுவுமே நிலை கிடையாது குழந்தைகளுக்கும் நமக்கு இருக்கிற சம்பந்தம் நிலச்சதா என்ன நிலச்ச மாதிரி ஒரு தோற்றம் தோன்றுறது ஏதோ சுவாமியார்ட்ட வந்து அப்படி தான் பேசுவோம் என்ன பண்ணுறது உண்மை அதுதானே அதுக்கப்புறம் என்னதுன்னா அவன் இவ்வளவு நான் பிரியமாக வளர்த்தினேன் போனேன் இல்லை நம்மளுக்கு கவனிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு புலம்பெல் வேறு அவன் கேட்குறான் உன்னை யார் என்னை பெக்க சொன்னாங்கிறான் எப்படி கேள்வி கேட்குறான் நான் உன்னை சொன்னேன்னா ஏன் இப்படி புலம்புற நீ எதுக்காக இவ்வளவு பற்று பாசம் வைக்கிற போரும் அதுக்கு தான் பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா ஓரளவுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட திருப்பிடணும் பற்ற அதை விட்டுவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் திரும்ப திரும்ப ஸ்ட்ராங்காக பேனம் பேத்தி அதுக்கப்புறம் அவங்க இது சாமி நீங்கள் சன்னியாசியாக இருக்குதுனால் அவங்களுக்கு தெரியல சொல்கிறாங்க நிறைய பேர் என்ன இருந்தாலும் இந்த அதாவது மருமகள் பேரில் கோபம் இருந்தாலும் இந்த குழந்தை இருக்க பேரக் குழந்தை அது பேரில் இருக்கிறாங்க ஆனால் அவன் பெருசானா போயிடும் ஆனாலும் அந்த குழந்தைய பார்த்த உடனே அதுக்கு ராகத்வேஷம் இல்லை இல்லாததுனால சமாளிக்க முடிகிறது நமக்கு நமக்கு ராகத்வேஷம் இருக்கிறதுனால ராகத்வேஷம் இருந்தால் ராகத்வேஷம் தான் சரி வராது அது கொஞ்சம் பெருசாகனா அதுக்கும் ராகத்வேஷம்லாம் வரும் வந்த உடனே ரிலேஷன்ஷிப்பெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும் நம்ம எதுக்கு இதில் வந்து இது பண்ணுவான்னு அதுக்காக வேண்டிய எல்லோரும் பிரியமாக இருக்க வேண்டியதுதான் ஆனால் யாரும் எங்கிட்ட அன்பு செலுத்தலைன்னா நான் ஒன்றும் வருத்தப்பட போகிறதில்லை அப்படிங்கிற அந்த மனோபாவம் என்கிட்ட அன்பு செலுத்துனால் செலுத்தாட்டி போகிறாங்க நான் அன்பு செலுத்துறத நல்லா சந்தோஷமாக செலுத்துகிறேன் அது மாத்திரம் இல்லை எனக்கு கடவுள் போரும் அந்த மாதிரி பக்தி மார்க்கத்தில் இருக்கலாம் இல்லாட்டி யார் இருக்குதுன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை அதாவது வேதாந்திக்கிட்ட கேட்டால் வேதாந்திக்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவான் இல்லை உடம்புக்கு இன்னும் வியாதி வந்திருக்கு உடம்பே இல்லைங்கிற வியாதியாவது அப்படி தானே வேதாந்தி சொல்லுவோம் மணியாச்சு நாளைக்கு பார்ப்போம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வோமவத்யாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நம ஐயனே எனதுள்ளேனின்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி अन्बर्वाणी परापरमे ओम शरी गुरुनाथ आदिगुनानाथस्वामी की